பசியேரியஜரங்கை துஷம்சனூேமேவா ஸ்வந்திரோ வந்தசிர்பூஷா விவே அரிஷஸ்பதிர் ி ஹரிஹோம் நமஹரி பராவி அபராவி டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு உபதேசிக்கிறார் இங்க அங்கீரஸ் அண்ட் சவுனகா அது மறந்துடக்கூடாது உபநிஷத்தினுடைய ஹீரோ சவுனகி பதில் அறுபத்தி நாலு மந்திரத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் அவனுடைய கேள்வி எவ்வளவு ஸ்மார்டான கேள்வி முழு பிரபஞ்சத்தினுடைய காரணம் என்ன இந்த படைப்பினுடைய காரணம் என்ன சப்ஸ்டன்ட் என்ன அப்படி அவனுடைய கேள்வி கேட்கப்பட்டது அதற்கான பதில்தா இந்த உபநிஷத்து அது டீச்சர் என்ன பண்றாரு இந்த அறிவு ரெண்டு விதத்தில் இருக்கிறது முதல் நம்ம டிராவல் பண்ண வேண்டிய அறிவு அபராவித்யா கீழான அறிவு கீழான அறிவு ஸ்டெப் ஸ்டெப் ஓகே மேலான அறிவுன்றது பராவித்யா அந்த கீழான அறிவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பலது மினி ஓகே அந்த கீழான அறிவு அபராவித்யா எங்க கத்திருந்தாலும் எவ்வளவு டிராவல் பண்ணினாலும் அதுக்கு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அபராவித்யா இத்தனை முடிச்சிட்ட பிறகு நான் முடிச்சுட்டேன் அப்படி நீங்க அதை சொல்ல முடியாது இம்பாசிபிள் பட் பராவித்யா இருக்க அதை முடிச்சுட்டீங்கன்னா கம்ப்ளீட் முடிச்சாச்சு பராவித்யா ஸ்டடிஸ் அது கம்ப்ளீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கிறது அபரா யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது புரிஞ்சுட்டா நமக்கு போற சொல்லி அதுக்கு வந்து அபராவி நான்கு வேதங்கள் ஆறு விதமான அங்கங்கள் வேதத்துடைய அங்கங்கள் வேதாங்கணி அங்காணி அப்படி எல்லாம் சொல்றது அதுல சீக்ஷா சயின்ஸ் பத்தி பார்த்தோம் இந்த சீக்ஷா சயின்ஸ் நம்ம வேதத்தை எவ்வளவு தூரத்துக்கு செஞ்ச ஏற்பாடு எவ்வளவு தூரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறதுன்றத ஒரு சாம்பிள் மாத்திரம் இங்க ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு டோட்டல் சீக்ஷா சாஸ்திரத்தை சொல்ல சொல்றது கஷ்டம் அதனால இந்த சீக்ஷா சாஸ்திரத்தை நம்ம எடுத்துண்டா பெரிய இருக்கிறது எ பரமா பெரிய எடுத்திருக்க அவர் சொன்னதுல ஒரு கிரேட் கிரேட் கிராம இருந்தா கூட அவன் அபராவி வித்யா எவ்வளவு அது அபராவி பரா வித்யா பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா இல்லாத எனி வித்யா நீங்க டிராவல் பண்ணிருந்தாலும் next zero, next zero, next zero, next zero ஜீரோ நெக்ஸ்ட் ஜீரோ வித்வுட் ஒன் இல்லாம ஜீரோ போட்டுக்கிட்ட சமானம் இன்கம்ப்ளீட் அப்போ இந்த எத்தனை ஜீரோ போட்டாலும் சரி ஒரு ஜீரோ போட்டு பக்கத்துல இந்த பக்கம் ஒன் போட்டா கூட போறோம் வேல்யூட் ஆயிடும் அந்த ஜீரோ டென் ஆயிடும் ஓகே இந்த இந்த பிரம்ம வித்யா ஆத்ம வித்யாவை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எத்தனை ஜீரோ போட்டீங்கன்னா அத்தனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அது இது ஐடியா இப்போ வேத புருஷனுக்கு அங்கம் வியாக்கரணம் முகம் முக்கம் சமஸ்கிருத்துல வாய் தமிழ்ல ஓகே வியாக்கரணு கிராம போயத்தமிழ வந்து கிராமர் சொல்லி தராங்களா இல்லையா தமிழ் எடுக்கிற சப்ஜெக்டே குறைஞ்சி போச்சு இப்போ அந்த மாதிரி வியாக்கரணம் இருக்கிர வந்து சமஸ்கிருதம் ரொம்ப சுலபமானது இங்கிலீஷ் ரொம்ப சுலபமானது அதனால இந்த ஒன்பது கிராமத்தை படிச்ச நவ வியாக்கரண பண்டிட்டு யாரு ஆஞ்சநேயர் அனுமன் இருக்க நவ அப்போ பாணினிக்கு முன்னாடி ஒன்பது கிராமர் பாணினிக்கு பின்னாடி நிறைய கிராமர் இருக்கிறது இது பாணினி வந்து மயில்கல் இந்த கிராமருக்கு பாணினிக்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க பாணினிக்கு பின்னாடி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க அதுல வெரி இம்பார்ட்டன் வந்து பாணினி செஞ்ச வியாக்கரணம் அவர் வந்து அஷ்டாத்தியாயின்னு சொல்லிட்டு சாப்டர் பண்ணிருக்காரு அஷ்டாத்யாயின்னு வியாக்கரணத்தை பண்றாரு அவரோட அஷ்டாத்தியாயிக்கு வார்த்திகம் பண்ணினவர் வாரூசி வாரூசிங்கிறவர் வார்த்தை பண்றாரு அதனுடைய விளக்கம் பண்ருக்கார் எங்க எங்கெல்லாம் இருக்கோ அதை மாத்திர பண்ணியிருக்காரு वार्तिकली महा्यम से करे वारूर्ष इतंजलि महा्यक महाभाष्य महाकमा इनमें विक சித்தாந்த கௌமதி அப்படின்னு இந்த வியாக்கரணத்துக்கு வேண்டிய விளக்கம் கொடுத்தவர் சித்தாந்த கௌமதி அது ரொம்ப வெரி பேமஸ் வந்து இவர் யாரு அப்படின்னா இந்த சித்தாந்த கோமதி பண்ணினவர் அபயதீஷர் அப்பயதீக்ஷர் யார் தெரியுமா நூத்தி நாலு கிரந்தங்கள் எழுதினவர் பர்சனல் நூத்தி நாலு கிரந்தங்கள் எழுதியிருக்காரு இந்த அபயதீக்ஷர் அப்புறம் சைவ கிரந்த அதிகமா செஞ்சவர் அலங்கார எழுதினவர் அபய தீக்ஷர் அவருடைய பட்டோஜி தீக்ஷிதர் அந்த பட்டோஜி தீட்சிதர் பண்ணினா சித்தாந்த கோமதி இப்ப நான் சொல்றதுல ஆல் தயின்ஸ் இன்பர்மேஷன் அபராவத்தியான இன்ஃபர்மேஷன் தான் அதனால சித்தாந்த கோமதி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது ஓகே அது பாணினி சூத்திரத்துக்கான ரூபமாக இருக்கிறது அதனுடைய எக்ஸ்பிளேஷன் அது ஓகே அதனால ஒரு அர்த்தம் சொல்றது அர்த்த லாகவேன புத்திரோத்ஸ்வம் மன்னியே வையாக்கரணாகா அப்படின்னா என்ன அர்த்தம் அரை மாத்திராபம் கிடைச்சது வியாக்கரணத்துக்கு ஒரே சந்தோஷமா அதை சுருக்கி அரை மாத்திர விஷயம் சொல்ல முடியும் அப்படி நீட்டது எனக்கு நீட்டினு சொன்ன சொல்லு லாஜிக் சொல்ல வாயைக்கு வந்தது ஒரு இடத்துல அந்த மாதிரி சௌரியம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எல்லாம் கிடையாது சயின்ஸ் டோட்டல் ஆக்கு ஆ ஏன் சொன்னு சொல்ல தெரியணும் அவ்வளவு தூரத்துக்கு அதெல்லாம் கரெக்டா இருக்கிறது ஓகே அப்புறம் கதையெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பானினி எப்படி கண்டுபிடிச்சாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அது இது வந்து பாட்னா பாடலி புத்திரத்துல இருக்கும்போது வர்ஷோ வர்ஷோபாத்யா உபாத்யா வருஷோபாத்யா ியார் படிச்சாங்கும்பர் படிக்க வந்துட்டான்னுக்கு எப்பமே எல்லா காலத்திலையும் ஒரு பையன் நல்லா படிப்பான் இன்னொரு பையன் மக்கு சாம்பாரணியா இருப்பான் ஸ்டூடெண்ட் இதுல டல் ஸ்டூடெண்ட் யார் தெரியுமோ பாணினி இப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் கோவத்தில் நீ போய் இமாலயத்துக்கு இங்கதான் இமாலயத்துக்கு போய் தபஸ் பண்ண எல்லாம் வரும் அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டார் அதனால அவர் வந்து இங்க தபஸ் பண்றதுக்கு வந்துட்டார் அப்ப பண்ணும்போதுதான் இந்த வியாக்கரண மூல் மூல் அஷ்டாத்தியாயி எட்டு விதமான அத்தியாயம் கொண்ட நூலை எந்த மக்குன் சொட்டு பாடசாலையில் இருந்து அனுப்பிச்சாரோ அவர் தான் பண்ணது இந்த வியாக்கரண அத்தாரிட்டி ஓகே அவ்வளவு பெரிய ஆள் அவர் என்ன பண்ண இந்த ஆவணி ஆவட்டத்துக்கு அப்புறம் காதல கேட்டிருக்கலாம் கப கபசடத்தபை சதஷர் ஹல் இடி மாகேஸ்வராணி சூத்ராணி ஓகே ஐ ஒன் ரூ கே ஒன் அந்த சிவபெருமானோட உடுக்கையில வந்து சவுண்ட் வருது ஓகே இப்ப சலங்கிலிருந்து எப்படி சவுண்ட் வரும் ஜல் ஜல் ஜல் வரும் இல்லையா அது சொல்லும்போது ஜல் ஜல் அப்படி ஒண்ணும் சல்லு சல்லு சல் தமிழ்ல சொல்ல சல்லு சல்லு இத எப்படி தமிழ் சொல்லுவா தமிழ் இதை எப்படி சொல்லுவ இப்ப சலஞ்சவழிய தமிழ் எப்படி சொல்லுவ சல் சல் சல் அப்படி உள்ள அது ஜல் ஜல் ஜல் இந்த பசங்க மெக்காலி தாசர்கள் வடக்கத்தியா மொழி அப்படி பிரிச்சு இவர் மாட்டோம் இவர் வந்து அவரு பேரை மாத்திர வச்சுரு தயாநிதி மாறன் தயாநிதின்றது என்ன தமிழா சமஸ்கிருதம் யார ஏமாத்திரணி சமஸ்கிருதம் இல்லாம எந்த மொழியும் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்தது நம்ம மொழியா தமிழ் வலது கண்ணு சமஸ்கிருத இடது எனக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீங்க சமஸ்கிருத படிக்க போயிருக்கீங்க இப்ப தமிழ் தமிழ் அடிச்சுப்பீங்களா இப்ப தமிழுக்கும் சமஸ்கிருத சொல்றீங்க அப்படின்னு நீ கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வலது கண்ணு பெஸ்டா இடது கண்ணு பெஸ்டா கேக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு கண்ணு கண்ணு இரண்டு காட்சி ஒன்று அதனால தமிழும் சமஸ்கிருதம் போட்டிருப்பாங்க மேலம் டம் சொல்ல சங்குன சங்குற ஒருத்தர் ஊதுறாரு நாங்க ஒரு யோகா கேம்ப் போனோம் அந்த சவுத் கர்நாடகா சவுத் கர்நாடகா பொண்ணு வந்து ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் அதுல ஒரு பொண்ணு வந்தா நார்த் கர்நாடகா கிட்ட கேட்ப முடியாது மத்த பழ நாடு முழு வந்திருந்தோம் அந்த சங்க எடுத்து ஊதினா அவ மாதிரி எவனும் ஊதல அந்த சங்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் கேம்ப்ல நாங்க த்ரோ டு வந்திருக்கோம் அனாவசியமா ஊதுலா பாருங்க அப்படி அந்த கேம்ப் அவதான் இது அப்புறம் எப்படி இருக்கும் ஒன்று ஒரு சப்த அது போல இந்த உடுக்க ஒளி சப்தம் வந்தது அந்த எட்டு அத்தியாயமா அஷ்டாத்தியாய பண்ணினார் பல லட்ச வார்த்தைகள் உருவாக்க பல லட்சம் வார்த்தை உலகத்துல என்னெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் கொண்டு வந்திருக்காரு அவர் வியாக்கரணம் அதனால பெரிய விஷயம் சீர்காழி பக்கத்துல ஒரு கோயிலுக்கு நம்ம காஞ்சி பெரியவர் போயிருந்தார் அவர் என்ன போயிருந்தார் போது நடராஜர் பக்கத்துல பதஞ்சலி வியாக்கிரபாதர் ரெண்டு சிலையை சேர்த்து வச்சுட்டு தமிழ்ல எழுதியிருக்கான் என்ன பதன் சொல்லின்னு எழுத்தான் பதஞ்சலிய பதன் சொல்லின்னு எழுத்தான் நீ காரணக்காரிய பெயர பண்ணிட்டாக்கியா பிரமாணம் சொல்லி ஆயிடுத்து வியாக்கரணத்தை பதம் அதனால சொல்லி வியாக்கரணம் சொன்னவர் பதம் சொல்லி பதம் வியாக்கரணம் பதம் சொல்லா வியாக்கரணம் சொன்னவர் அவன் தப்பா எழுதியிருக்கான் ஆனா அது கூட அது அழகா அமைஞ்சு போச்சது அதுதான் பெரியவாழோட சிறப்பு அது அதனால இந்த மாதிரி இந்த வியாக்கரணத்தை படிச்சுட்டு கூடவே சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அது என்னன்னா தலை நிமிந்து இப்படி போயிடும் வியாக்கரணம் படிச்ச பண்ணிட்டு உனக்கு ஒண்ணும் தெரியாது அதனால அதை எங்கேயோ பார்த்துட்டு பார்க்கு சங்கராச்சாரியார் பஜ கோவிந்த பஜ கோோவிடமே வந்து உனக்கு கடைசி காலத்தில் கோவிந்தனை நாடு அப்படி சொல்லிட்டு அதனால நமக்கு ஒரு விஷயத்தை அதிகமா சொன்னோம்னா அது ஆயிடுவான் வியாக்கரன் வியாக்கரணும் மக்கா அப்படின்னு வியாக்கரணம் படிச்சவனுக்கு திமிர் ஆயிடும் அதனால வியாக்கரணமும் வேணும் ஆனா அது மோக்ஷத்துக்கு கொடுக்காது மோக்ஷத்துக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணும் வேதாந்தத்துக்கு இட்டி செல்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அது சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் மூணாவது விஷயம் சந்தஷ் சந்தஷ் என்றது இலக்கணம் செய்யுள் இலக்கணம் வேதிக் வேதி கா சந்தீட்டர் சொல்வோம் மீட்டர் காயத்ரி சந்தா அப்படி இந்த சாஸ்திரத்தை நல்ல வகுத்து தொகுத்து கொடுத்தவர் யாரு அப்படின்னா பிங்களரிஷி இந்த பிங்கள ரிஷி சூத்ரம் பண்ணிருக்காரு அது பிங்கள சந்திரம் பிங்கள சந்திரம் வேத மந்திரத்தில் வரக்கூடிய முக்கியமான அங்கம் அது சந்தஸ் அதனால எல்லாமே செய்வா இருக்கிறதுனால அதுல பொயற்றில சமஸ்கிருதத்தில் வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒண்ணு வந்து வச்சனம் இன்னொன்னு சந்தஸ் கத்தியம் பேர் சந்தது பத்தியம் பேரு ஓகே இந்த பாதம்னு சொல்றோம் நம்ம இல்லையா இப்ப வந்து நம்ம பகவத்கீதை படிக்கிறோம் ஓகே அதுல ஒரு ஒரு கோட்டர் பாதம் இருக்கு இன்னொரு பாதம் இருக்கு இது ஆஃப் பாதம் நாலு பாதம் கொண்டது ஒரு செய்யுள் ஓகே ஒரு ஸ்லோகம் ஓகே நாலு இருக்கு அப்போ நமக்கு நாலு பாதம் கொண்டது ஒண்ணு பாதம் என்ன காலு நாலு காலு ஒ கா ஒண்ணுகே நாலு பாதம் வந்து ஒரு செய்யுள் அப்படி புரியுது அரை மனிதன் அரை மனிதன் அரை மனிதன் ஆஃப் தான் இது ரெண்டு கால முழு மனிதன் அப்படி சொல்றான் ஓகே அதுல மனசு இல்லைன்னா முழு மனிதனா இல்லைன்னு அர்த்தம் கால் கூட இல்லைன்னு அர்த்தம் அப்போ இதுல வந்து நிறைய ஸ்லோகம் இருக்கு சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதுர்புஜம் பிரசன்னே எட்டு அக்ஷரம் கொண்டது நாலு பாதம் உடைய மீட்டர் இதுக்கு பேரு அனுஷ்டு சந்தா சுக்லாம் வெரி பேமஸ் மந்திரம் சொல்றா அதுக்கு எட்டு ஒன்னு ஒன்று சுக்லாம் பரதரம் அது வரைக்கும் ஒரு பாதம் சசிவர்ணம் சதுர்புஜம் அது வரைக்கும் ஒரு பாதம் பிரசன்னதனம் தியாயே ஒரு பாதம் சர்விக் குணோபுரிய வரும் அப்படின்ட் எழுத்துலாம் இருக்கிறது அதனால இது நமக்கு சமஸ்கிருத்துல எழுதி பார்த்து அதுல எட்டு எட்டு இருக்கு தெரியுதுதான் பார்க்கணும் சரி அதுக்கு அனுஷ்டு சந்தகான் பேரு ஓகே அதனால ரொம்ப அற்புதமா நம்ம ராமாயணம் கேட்ட நம்ம எங்க அங்க சென்னையில அந்த சென்னையில் இருக்கிற ராமாயணம் கேட்கும்போது முதல் முதல் வால்மீகிக்கு செயில் வழிவுல வந்திருக்கு வாயிலிருந்து வர்றது பிரதிஷ்டாம் துவாம் அகம சாஸ்வதி ஏக்கம் அவதி காம மோகிதம் அப்படின்னு மான் நிஷாத அப்படின்னு எடுத்தோட ஸ்டார்ட் பண்ற யாரு பயங்கரமான ஆளா இருந்தவன் இதுவரைக்கும் சமஸ்கிருத சம்பந்தம் இல்லாதவன் ரத்தனாகரான இருந்தவன் அவன் வாயிலிருந்து அதனால வரும் எல்லாருக்கும் வரும் சமஸ்கிருதம் வந்து பூதாகாரமா நினைச்சுட்டு இருக்கா பண்ணிட்டான் அப்படியே சுலபமான உலகத்திலே சுலபமானது சமஸ்கிருதம் கம்ப்யூட்டருக்கு பெஸ்ட் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் இல்லாதது உலகத்தில் எத்தனை இப்ப த்ரீ இருக்கிறது த்ரீன்றது சமஸ்கிருதமா இங்கிலீஷா த்ரீ வேதி ராமாயணத்தில் வரக்கூடிய சந்தஸ் அது வந்து இவர் தான் சந்தஸ் என்ன மாதிரி இருக்கிறது எட்டு அக்ஷரம் கொண்டது அனுஷ்டு சந்தா சந்தஸ் கீதால எட்டு அக்ஷரம் கொண்டது மெஜாரிட்டி ஒன்பது அக்ஷரம் கொண்டது சந்தஸ் பத்து அக்ஷரம் கொண்டது பங்கதி சந்தஸ் பதினோரு அக்ஷரம் கொண்டது திருஷ்டு சந்தஸ் திருஷ்டுப் சந்தஸ் கேள்விப்பட்டிருக்கோ பகவத்கீதையில ரெண்டு டைப் வருது அனுஷ்டுப் சந்தா அண்டு திருஷ்டு சந்தருக்கு அதுக்கப்புறம் யாரெல்லாம் சந்தியா வந்தோ அதுல வரும் வந்து இங்கு தொடணும் சந்தஸ் சொல்லும்போது ரிஷி சொல்லும்போது இங்க சொல்லணும் துல வரும் அந்த ரிஷி எந்த ரிஷி அந்த மந்திரம் சொன்ன அந்த ரிஷி வரும் சந்தஸ் வரும் இருபத்தி நாலு அக்ஷரம் கொண்டது காயத்ரி சந்தஸ் இதெல்லாம் இருபத்தி நாலு அக்ஷரம் இருக்காது அதுக்கு பேரு காயத்ரி பேரு பலவிதமான சந்தஸ் இருக்கிறது பகவான் கிருஷ்ணா கீதையில் சொல்றான் சந்தஸ்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் இப்போ இதுல இருக்கிற சந்தியாவந்தனத்தில் யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இருபத்தி நாலு அக்ஷரம் கிடையாது கொண்டது அதுக்கு என்ன காயத்ரி காயத்ரி அப்படின்னு சொல்றோம் காயத்ரி சந்தஸ் அதெல்லாம் இருக்கிறது ஓகே சோ அதனால ரிஷி சந்தஸ் தேவதை அப்படி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது முன்னாடி சீக் அல்பா இதுல எத்தனை விஷயம் அமைப்பு இருக்கணும் அதுல மீமாம் அதுல அதை வச்சு சந்தஸ் பண்றது ஓகே அது வந்து பாதத்தை அமைக்கிறது ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன நிறுத்தம் நிறுத்தம்ன்றது வேதத்தினுடைய காது ஓகே அகராதி நிகண்டு சுத்த தமிழ்ல சொன்னா நிகண்டு சொன்ன கோஷம் அதுல ரொம்ப பிரசித்தமான அகராதி வந்து அமர கோஷம் பழைய காலத்துல வந்து எல்லாரும் அமர கோஷத்தை வந்து மனபடம் பண்ணியிருப்பாங்க நம்ம சுதந்திர பாரத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அமர கோஷம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் கடற்கரை கடனு சொல்லுவாங்க இப்ப அமர கோஷம்னா என்னன்னு தெரியாது நாம சுதந்திரம் வந்தே சுதந்திரம் வந்த என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு பத்து வருஷமா நம்மளோட பெருமையெல்லாம் கீழடிச்சு கீழடிச்சு விட்டுட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் அந்த அமர கோஷம் ரொம்ப வெறி பிரசித்தமானது என்கிட்ட இருக்கிறது யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் புக்கு இருக்கிறது கேசட் இருக்கு வாழ்க்கையில் அது மனப்பாடம் பண்ணா அப்பதான் தெரியும் நம்மளுடைய பிரெயின் எவ்வளவு இருக்கிறது மெமரி எவ்வளவு இருக்கிறது நமக்கு ஒரு வாழ்த்து செய்யல மனபாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்குள்ள ஏம்பாடும் உம்பாடு ஆயிடுது அறுபத்தி நாலு மந்திரத்தை நீங்க வாழ்க்கல அவ்வளவு சில மந்திரங்கள் இம்பார்ட்டன்ட் அதையாவது மனபாடம் பண்ணி வச்சுட்டீங்க நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் நமக்கு அதனோட ரூட் இருக்கு தாத்து பேரு அந்த தாத்துல இருந்து டிரைவ் பண்றது பியூட்டிஃபுல் ஒரு இடத்துல இருந்து நான் அக்ரத்துக்கும் அர்த்தம் சொல்றதா நிறுத்த சாஸ்திரம் எட்டிமாலஜி ஓகே நிறுத்தம் வந்து பிரபலமானது பாஸ்கர் நிறுத்தம் வெரி பேமஸ் பாஸ்கர் நிறுத்தம் அவர் ஏஜினோடு வைதீக நிறுத்தம் பேர் அவர் எழுது நூல் வந்து வைதிக நிறுத்தம்னு பேரு ஓகே இதுல வந்து சரி இந்த சும்மா சொன்னோம்னா பிரம்மன் பிரம்மன்றது பிரம்மன் அது வந்து தாத்து ரூட் ரூட் வேர்டு சிபிக்ஸ் வந்து சபிக்ஸ் வந்து மண்ணு சேர்த்துட்டீங்கன்னா அது வந்து பிரகத் பிரகத் திக் அதுல வந்து பிரகத் பிரிக் பிரிக்ல இருந்து பெருசானது எதுவோ எது பெருசோ அதுதான் பிரம்மன் அதனால தஞ்சாவூர்ல இருக்க கோயிலுக்கு பேர் என்ன பிரகதீஸ்வரர் பிரகத் பிரகதீஸ்வரர் ஓகே அதுக்கு தமிழில் அழகா பேர் இருக்குது பெரிய கோயில் பெரிய கோயில்னா அதுதான் பெரிய கோயில் ஓகே மகாபெரியவர் மகாபெரிய ஒரு பெரியவர் தான் மகாபெரியவர் மகாபெரியூர் போட முடியாது ஓகே மகா பெரியவர் அவர் தஞ்சை பெரு கோயில் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் அதுக்கு பேரு பிரச்சனை அது போல ஆத்மா இது ஆத்மா என்ற சொல்லுக்கு நாலு விதமான தாத்து இருக்கிறது திக் ஆனந்த ரூட் மனஹா மந்த் வேதகா வித் உபனிஷத் அந்த ரூட்ல இருந்து உபனிஷத்து டிரைவ் அதுல எப்படி ஆகிறது என்னுடைய நாலஞ்சு வருஷம் நீங்க தொடர்ந்து வரும் போது வியாக்கரணம் அர்த்தம் கொடுக்கலாம் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இன்டலக்சல் சம்பந்தப்பட்ட விஷயம் அது என்ன அப்படின்னா இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தைத்திரிய உபரிஷத்தில் வரக்கூடிய சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அந்த நாலு விதமான ஒரு ரூட் தான் நாலு விதமான அர்த்தம் என்ன கரணம் விற்பத்தி கத்திரு விற்பத்தி பாவ விற்பத்தி கர்ம விற்பத்தி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சமஸ்கிருத தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும் மற்றவங்க எல்லாம் வந்து அது ஒரு சோகம் மாதிரி இருக்கும் கொல்லப்படாதீங்க ஓகே அதனால இதெல்லாம் வந்து இந்தாசம் இப்ப சம்பந்தம் இல்ல ஏன் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுல இருந்து உபயோகப்படுத்திருக்காங்க சரி அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் ஜோதிஷம் ஜோதிஷன்றது வேதத்தினுடைய கண்டு இது நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு டைரக்டா அனுபவத்திலே டெய்லி ரெகுலரா இருக்கக்கூடாது ஏதாவது ஒண்ணு ப்ராப்ளம்னா உடனே ஜாதகட்டத்துக்கு யார் கிட்ட போலாம் நூல் ஜோதிடம் ஏடு ஜோதிடம் கிளி ஜோதிடம் பள்ளி ஜோதிடம் கைரேக ஜோதிடம் அரச மரத்தடி ஜோதிடம் அந்த கிளி ஜோதி இப்ப வரதே இல்ல போல இருக்காது வரணும் இப்ப நல்ல புரிஞ்சுக்கோதிபிடிக்க முடியும் எழுத்த வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஒரே விஷயம் வந்து சமஸ்கிருதம் தான் சொல்றதுக்கு அக்ஷரம் சுத்தமா இருக்கும் மீது எந்த லாங்குவேஜ் எழுத்த வச்சு கண்டுபிடிக்க முடியாது சொற்கள் சொல்லுக்கும் அந்த வரி வடிவமா இருக்கிறதுியாசம் நிறைய இருக்கிறது சமஸ்கிருதம் என்ன எடுத்து இருக்கிறதோ அந்த சவுண்ட் இருக்கும் சவுண்ட் இம்பார்ட் என்ன சொல்றாரு ஜோதிஷம் ஒரு பெரிய சைன்ஸ் அது சித்தாந்தம் ஹோராஸ்கிதாஸ்க்ரயாத்மகம் மூணு ஸ்கந்தங்கள் அடங்கியது ஓகே மீன்ஸ் மரத்திலிருந்து வரக்கூடிய பிராஞ்சஸ் கிளை அப்படி அப்படி பிரான் ஜோதிஷம் இம்பார்டன் சித்தாந்த ஸ்கந்தம் ஹோராஸ்கம்ஹிதா ஸ்கந்தம் ஸ்கந்தம் பிராஞ்சஸ் ஓகே அது அதுல யார் யாரெல்லாம் பெரிய ரிஷிகள் எதுக்கு அப்படின்னா கர்கர் நாரதர் பராசரர் சாதாரண இவங்கள ரொம்ப பெரிய ரிஷிகள் அவங்க பண்ணினது ஓகே அதுக்கு பிறகு வந்து வராக வந்து சில கிரந்தங்களை உருவாக்கி இருக்கிறார் ஜோதிஷ கிரந்தங்களை அதுக்கு பின்னாடி வந்தவர் ஆரியப்பட்டா பாஸ்கராச்சாரியா இவங்களை நிறைய கிரந்தங்களை உருவாக்கி இருக்காங்க ஆரியப்பட்டாவும் பாஸ்கராச்சாரியும் ஓகே இதனால சோ சித்தாந்த கௌஸ்தூபம் இந்த ஜோதிஷத்துல ஒரு இது பக்கம் இந்த பக்கம் எழுதியிருக்காரு யாரு சுந்தரேஸ்வர சிரௌதிகள் அவர் வந்து சித்தாந்த கௌ கௌஸ்தூபம் எழுதிருக்கார் அவர் அவர் வந்து அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமிட்டிருக்கோம் அப்போ சித்தாந்தம் அரிக்மெட்ரிக் டிரிகெட்ரி ஜியோமெட்ரி அல்ஜிரா எல்லா எல்லாம் சேர்ந்ததுல இருக்கிறது ஜோதிடன்றது அரிக்மெட்டிக் சமஸ்கிருத்தம் அதுக்கு பேரு கணிதம் இவ வெரி பேமஸ் அரிக்மெட்டிக் சொல்றா இல்லையா அது நம்ம ஊர்ல அவங்க முன்னாடி வெக்ட கணிதம் பேரு அதுக்கு பேரு சாதாரண கூட்டல் பெருக்கல் கழித்தல் பேரு வெக்த கணிதம் அரிக்மெட்டிக் ஓகே நம்ம சாஸ்திரத்த பேரு அவ்வக்த கணிதம் அவ்வக்த கணித பேரு அல்ஜிரா நம்பரை வச்சுட்டு இது எழுத்துல வச்சு பண்ணக்கூடிய ஒரு கணிதம் சயின்ஸ் அது ஜியோமெட்ரி இது ரொம்ப இம்பார்டன்ட் நமது இல்ல ஏன்னா எல்லாம் எக்ஸம் சம்பந்தப்பட்டது இங்க சிருங்கேரிக்கு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு ஊர்ல அவங்க ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்காங்க அந்த வேள்வி நடத்துறது எப்படி எல்லாம் பண்றதுலாம் அது பண்றாங்க ஜியோமெட்ரி ஜியோமெட்ரினா ஜியோ ஜியாமிதி அளவை முறை ஓகே இந்த பூமியை அளக்கிற முறைக்கு பேரு ஜியாமெட்ரி ஜியாமெட்ரி ஜியாமிதி நம்மளுக்கு பெரிய ஈக்குவேஷன் ஒண்ணு இருக்கு அது என்ன நீங்களும் அந்த பகவான ஒன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு ஜீவாத்மா பரமாத்மா ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் பெரிய ஈக்குவேஷன் அதுதான் பெரிய ஈக்குவேஷன் அது ஓகே அந்த மாதிரி அவ்வக்த கணக்கு வக்த கணக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அந்த கணக்குல பெரிய பெரிய கணக்கு எல்லாம் அது என்ன சொல்றது ரேகா குட்டகம் அங்க பாதம் இப்படி பலவிதமான கணிதங்கள்லாம் இருக்கிறது அப்புறம் பாஸ்கராச்சாரியார் பண்ணினத கணிதம் வெரி பேமஸ் அதுக்கு பேரு வந்து லீலாவதினு பேரு ஓகே இந்த லீலாவதின்றது அவரோட பொண்ணு பாஸ்கராச்சாரியோட பொண்ணு ஓகே இந்த பாஸ்கராச்சாரியருடைய பொண்ணுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஜாதக பிரகாரம் அவரு தான் ஜோசியம் பாக்கிற ஜோசிய பிரகாரம் அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு என்ன ஆயிடும்னா இந்த தோஷம் இருக்கு அவர் புருஷன் வந்து காலமாயிடுவான்னு அதை மாத்திரத்துக்காக அவர் வந்து கண்டுபிடிச்சோஷம் அவர் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஒரு இது பண்ணும்போது கணக்கு போட்டிருந்தார் அந்த ஜோதிஷ பிரகாரம் அந்த நாளை குறிச்சு அந்த நாயகி ஒரு செகண்ட் தள்ளி வச்சு எடுத்துள்ள முத்து கணக்கு சொட்டுறது வந்து இறந்து போயிட்டார் விடோ ஆயிட்டா கடைசியில பாஸ்கராச்சார ஒரு விஷயத்தை ஒத்திட்டாரு பண்ணாலும் மேல ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கூட பொண்ண வந்து ட்ரெயின் பண்றாரு மேத்தமெட்டிக்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணார் அப்புறம் அவர் கண்டுபிடிச்ச சயின்ஸுக்கே பேரு சரித்திர உள்ளவருக்கு லீலாவதி மேத்ஸ் அப்படின்னு வச்சார் அவர் ஓகே அந்த மாதிரி பெரியவர் அவர் அப்புறம் இவர் வந்து சித்தாந்த சிரோமணி பேரு இவருக்கு பேரு பாஸ்கராச்சாரிய பாஸ்கராச்சாரியார் பேரு ஓகே அவர் வந்து பன்னெண்டு பன்னெண்டு சமஸ்கிருத புஸ்தகம் போட்டிருக்காரு அதுக்கு பின்னாடி வந்த லீலாவதி ஏகப்பட்ட புஸ்தகம் போட்டிருக்கா பெரிய ஸ்காலர் அந்த காலத்தில் இருக்கிற ஸ்காலர் லீலாவதி புரியுது விட வேணா போய் அழுது ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்து இல்லை தன்னுடைய ஏதாவது ஒரு அப்சகல் ஆகி உங்க லைஃப் ஸ்தம்பிச்சு கவலையே படக்கூடாது து நல்லதுக்குதான் வேற ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு முன்னாடி பலது ஏதோ ஒரு ஸ்தம்பிச்சு போயிருக்கிறது அது லீலாவதி ஒருத்தி ஓகே அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வராக மிகிறர் இந்த வராக மிகிறர் வந்து அவர் என்ன பண்றாரு இன்னொருத்தர் வந்து ஆரியப்பட்ட சித்தாந்தம் ஒன்பது கிரகங்கள் கோவில் வச்சிருக்காங்களே அதெல்லாம் இவங்க தான் வச்சது இந்த டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் எல்லா நோ ஸ்கோப் கோயில் ஒன்பது கிரகங்கள் இருக்குதா ஒன்பது கிரகம் எப்படி இருக்கும் மொத்த கிரகத்தின இல்லையா ஒரு கிரகம் வந்து சாயா கிரகம் சாயா கிரகம் என்ன அந்த ஷேடோ இருக்க அது ஒரு ராகு கேது நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் கதையா சொல் இருக்காங்க செவன் பிளஸ் அதனால நீங்க உங்களுக்கு குரு பகவான்ல ஏதாவது தோஷ விஷயம் இருந்ததுன்னா நவகிரகத்தில் இருக்க குருவை சுத்திட்டு அவர் பிரகஸ்பதி குரு ஏதாவது தமிழ்நாட்டில் தவறா பண்ணி இருக்குங்கூர்த்தி போய் என்ன பண்ணுவார் இப்படி காட்டணும் சொல்லாமல் சொன்னார் கொடுக்க மாட்டார் சொல்லிட்டு இனிமே தட்சிணாமூர்த்தி பக்கமே தட்சிணாமூர்த்திக்கு ஞானகாண்டம் பிரகஸ்பதி வந்து கர்மகாண்டம் இவன் என்ன பண்ற கர்மகாண்டிய ஆள் அத்தனை பேரும் குரு சொல்லிட்டு அவரை போய் கேட்க நான் ஒரு டீ கிடைக்க போயிருந்தேன் இப்ப இல்ல போகும்போது வீட்டுமா போனோட இவர் யாரு இவர் யாரு பாடுங்க சார் நீங்க கொஞ்சம் டீசெண்டா இருக்கீங்க இவருக்கு தெரியாது அதனால எல்லாருக்கும் பாப்புலர் இந்த குரு ஆனா இவர்களுடைய ரகசியம் உண்டாக்கி ராகு கேது சாயா கிரகத்தான் உண்டாக்கி இருக்காங்க கிரகங்கள்லாம் இருக்கிறது அதனால இதெல்லாம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் அப்ப ஏழு கிரகங்கள் தான் கிழக்கை நகர்ந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நட்சத்திரம் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ற சகுணம் நிமித்தம் நமக்கு ஊர்ல சொல்றாங்க இந்த சகுணம் நிமித்தம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிமித்தம் நிமித்தம் வரப்போறது என்ன இருக்கிறதோ அந்த திசை காட்டுறது ஒரு வகையம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறது இருக்க அப்படி ஒரு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வரும் அதுக்கு பேரு நிமித்தம் நிமித்தானிச பசாமி விபரீதானி கேஷவா எங்க கேட்ட மாதிரி எப்படி வரும் நிமித்தம்னா உங்க மனசு பலகீனமாச்சுன்னா பூனை இவங்க பூனை நிறைய கொடுக்க போறது இல்லையா சம்டைம்ஸ் பூனை கொடுக்க போறது நல்லாவே தெரியும் நீங்க மனசு திரகாத்திரமா இருக்கணும் பூனை கொடுக்க போனாங்கன்னா புளி கொடுக்க போன ஒன்னு தெரியாது மைண்ட் கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா பூனை வேற குறுக்க போறது அப்படி சொன்ன வீக் மைண்ட் அதனால நிமித்தன்றது ஏற்கனவே சங்கல்பம் ஓகே பூர்வீக பலனுடைய பூர்வீக பலனை தெரிவிக்கிறது எதுவோ அது நிமித்தம் ஓகே வராக சமீபத்தில் எல்லா விதமான விஜயான கண்டுபிடிப்பு அப்பவே கேள்வி கேட்டார் ஓகே நியூட்டன் மனசுல என்னெல்லாம் கேள்வி வந்ததோ அது வராகமீர அந்த காலத்திலேயே கேட்டார் அதனால இந்த யாஸ்கருடைய பிரஸ்ன உபனிஷத்து பாஷ்யத்தில் சங்கர் வந்து தன்னுடைய பாஷ்யத்தில் அபானனை இயக்குகிறது அப்படினா இந்த மூச்சு இருக்கிறது அபானா நம்ம மேல எடுத்துட்டு கிராவிட்டி ஸ்போர்ட்ஸ் இருக்கு இந்த அபான சொல்றது லா ஆஃப் கிராவிட்டி விசேஷன் மேல போட்ட பொருள் எப்பவுமே நோக்கி வரும் அப்படின்னு அந்த பாஷ்யத்தில் சொல்ற பாஷ்யத்தில் பிரஸ்ன உபரிஷத் பாஷியத்தில் இந்த கிராவிட்டி போர் அது தன்னுடைய பாஷ்யத்தி சொல்றாரு சரியா அது போல ஆரியப்பட்டா வராகமிக்கிற வந்து பூமி சுத்திட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் இது இதெல்லாம் வந்து ஜோதிஷ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓகே இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு லாகவ வ கௌரவ நாயம் இதுக்கு பேரு லாகவ கௌரவ நாயம் நியாயம் நியாயம் ரீசன் என்ன ரீசன் எது ஒண்ணு லகுனா லேசானது சின்னது குருனா கனமானது அதுதான் குரு கனமானவர் பெருசு ஓகே நீங்க கிரகத்திலே பெருசு கிரகம் எது சயின்டிஸ்ட் சொல்றது அதுதான் குருதான் அப்போ மகாகணம் மகாகணம் பொருந்தியவரே கணவானே அப்படிலாம் சொல்றது இல்ல அதுதான் இது இது குரு அப்போ குரு சிஷியன் இருக்கு இப்ப யார் யார சுத்திட்டு வர்றது சொல்லுங்க சோ எது லகுவோ அதுதான் சுத்திட்டு வரணும் இல்லையா யார் யார பிரதர்ஷனம் பண்ணணும்னா லாகவ கௌரவ நியாயப்படி பூமி சூரியனை சுத்திட்டு வரணும் அதனால பூமி சுத்திட்டு வர்றதுன்றத சயின் சொல்லிருக்கிறார்கள் இந்த விஷயம் அப்ப பூமி சுட்டு விஷயம் வந்து நம்முடைய பண்டிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கிறது ஏற்கனவே எதிர்ப்படி லாகவ கௌரவ நியாயப்படி எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுத்திருக்கிறது சும்மா ஒண்ணும் சொல்ல பாட்டு ரீல் விட்டு அப்படி இல்ல எல்லாத்துக்கும் நியாயம் சொல்லிருக்கிறது அந்த படி சுத்திருக்கிறது அது மாத்திர இப்ப வந்து இவர் பண்ணிருக்காரு நீலகண்ட சாஸ்திரி வந்து பூமி பிராமயதி அப்படி சொல்றார் பூமி தான் சுத்திட்டு இருக்கிறது உருண்டையா இருக்குன்னு நீலகண்ட தீட்சர் வந்து சொல்றாரு யாரு கிட்ட திருமண நாயக்கருடைய மந்திரி அவர் திருமண நாயக்கர் கிட்ட சொல்லியிருக்காரு அவர் ஓகே பூமி உருண்டை பூமி உருண்டை அண்டம் சிற்றண்டம் பேரண்டம் பகிரண்டம் பிரம்மாண்டம் அண்டம் சொன்ன என்ன அண்டம்னால உருண்டது பூமி உருண்டை கலினிய கண்டுபிடிக்கலாம் அர்த்தம் நகர்றதுன்னு அர்த்தம் அதனால பாஸ்கராச்சாரிய வந்து ஒரு ஒரு இது பண்ணிருக்க தன்னுடைய தன்னுடைய கணிதத்துக்கு ஒரு செய்யுள் இது பண்ணுவார் என்ன பண்ணுவார் கணிதத்துக்கு எல்லாத்துக்கும் இது பிரேயர் இருக்கு பிரேயர் அவர் என்ன பண் தன்னுடைய கணிதத்துக்கு ஒரு பிரேயர் பண்ணிருக்காரு அந்த பிரேயர் வந்து என்ன எந்த வகுக்கிற வகுக்கிற எண்ணு சின்னதாக ஈவு பெரியதாகும் கரெக்டா என்ன வகுக்கிறது ஈவு ஓகே வகுக்கிறதுனா இப்ப வந்து சிக்ஸ்டீன் பை டூ ஓகே ஓகே இது வகுக்கிறதுன்னு பேரு டூனா அந்த பக்கம் ஈவி எவ்வளவு 8 ஆகிறது ஓகே சிக்ஸ்டீன் பை எயிட்னா டூ வரும் சிக்ஸ்டீன் பை போர் ஓகே சிக்ஸ்டீன் பை டூ சிக்ஸ்டீன் பை ஒன் சிக்ஸ்டீன் பை ஜீரோ இன்பினிட் ஓகே இன்பினிட் அப்படி எழுதுக்காரு தன்னுடைய இது செய்யுள்ள பகவான் இன்பினிட் அப்படி தன்னுடைய செய்யுள்ள எழுதுகாரு நம்ம ஆள் அறிவு இல்லாதவனா அவரோட அதுக்கு ககரம் கம் சைப்பர் ஹரம் பத்தா அப்படின்னு ஒரு ககரம் கம் சைப்பர் ககரம் கம் ஹரம் அப்படின்னு சொல்றாரு ககரம் கம் ஹரம் அப்படின்ற அப்படி ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு ஓகே சரி அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து பூமி வந்து சுத்திட்டு இருக்கிறது பூமி வந்து சுத்திருக்கு சுத்திட்டு இருக்கிற பூமி வேகமா சுத்த இப்ப வந்து ஒரு கா வந்து பூமியில உட்கார்ந்து மயிலாப்பூர்ல உட்கார்ந்து கபாலீஸ்வர் வந்து உட்கார்றதுன்றது சிரமம் இல்லையோ ஏன் சிரமம் அதுக்குள்ள பூமி வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கையா இந்த காக்கா மேல எழுந்த உடனே இந்த பூமி இப்படி சுத்தும் போது கரெக்டா ஜாபர்கான் பேட்டில் போயிருக்கணும் அது அதே இடத்துல எப்படி உட்கார முடியும் கேள்வி புரியுது ஒரு காக்கா வந்து இங்க உட்காருது ரிஷி கேஸ்ல ரிஷி கேஸ் உட்கார் இப்படி போயிட்டு ஒரு கழிச்சு திருப்பி அதே இடத்துல வந்து உட்கார எப்படி முடியும் முதல்ல கேள்வி புரியுறதுல அரை மணி நேரத்துக்குள்ள இந்த வேகமா இப்ப வந்து நீங்க ஸ்டேஷன்ல இறங்கி டிரை பண்ணுங்க நாக்பூர்ல இறங்கி அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி ட்ரெயின்ல இருங்க அதுக்குள்ள வந்துடும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்தி இந்த பக்கம் ஒரு காக்கா மேல போயிட்டு அதே இடத்துல உட்காருதுன்னா அதுல இருந்து என்ன ஏ காக்கா அது மேல இருக்கிறதெல்லாம் அப்படியே சுத்திட்டு வருது அதுக்கு பேர் என்ன அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் அதனோட சுத்திட்டு வருது இதெல்லாம் கண்டுபிடிச்ச சொத்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு கணக்கு மாத்திரம் சொல்லிடுவான் வேகமா சர்வதாரி வைகாசி மாசம் ஐயாயிரத்தி நூத்தி பத்து கலியாப்தி ஓகே இன்னைக்கு என்ன டேட் இன்னைக்கு டேட் என்ன சொல்லணும் அப்படின்னா வைகாசி சர்வதாரி நூத்தி பத்து கலாப்தி கலியாப்தி அப்படி சொன்னோம் இதுஜினல் வந்து ஐயாயிரத்தி நூத்தி பத்தாச்சி வைகாசி பிறந்தாச்சு இந்த ஆண்டு பேர் என்ன சர்வதாரி ஆண்டு கணக்கு நமக்கு பெரியவங்க கொடுத்திருக்காங்க காலக்கணக்கு பெரிய கணக்கு இதெல்லாம் ஜோதிஷத்தில் வருது ஓகே அதுல கணக்கு குயிக்கா எழுதிக்குங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கலியுகம் முப்பத்தி ரெண்டாயிரம் கலியுகம் எட்டு 2 போல கலியுகம் கலியுகம் கலியுகம் போர் கிருதயுகம் இப்ப நீங்க இந்த யுகம் போயிடும் அதனால நானே நம்பர் சொல்லிடுறேன் நாலு கலியுகம் எட்டு லட்சத்தி பன்னிரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் பதினேழு லட்சத்தி செவன்டீன் லாக் ட்வெண்ட்டி பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பெருசா இருக்கு சந்தோஷம் ஓகே இந்த நான்கு யுகம் சேர்த்து சதுர்யுகம் பேரு ஓகே இந்த நான்கு சதுர் யுகம் இருக்கு அது வந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் முன்னாடி சொன்ன நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் சொன்ன இப்ப சொல்றேன் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாத்துக்கோங்க ஓகே நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கலிபுகம் மொத்தமா கூட்டினீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதனாயிரம் அப்படி சரியா போயிடும் ஓகே இன்ட்டு தௌசண்ட் ஒரு சத்துர்யுகம் இன்ட்டு தௌசண்ட் பிரம்மாஜிக்கு ஒரு பகல் ஒரு பகல் அவருக்கு ஓகே அப்போ அவருக்கு வந்து ஒரு பகல் அவருக்கு ஒரு டே என்றது ஆயிரம் சதுர்யுகம் ஆயிரம் சதுர்யுகம் நைட்டு அப்ப அவருக்கு ஒரு டே என்றது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் இன்ட்டு தௌசண்ட் இன்ட்டு டூ ஒரு நாள் அவருக்கு ஓகே ஒரு நாள் அவருக்கு இந்த ஒரு பகலை ஆட்சி பண்றது ஆயிரம் சதுர்யுகம் டிவைட் பண்ணிருக்கிறது அது என்ன பதினாலு மனுக்களா பிரிச்சிருக்கும் மனுக்கள் ஆட்சி பண்றாங்க ஆயிரம் சத்துர்யுகத்தை பிரளயம் எட்நூத்தி அறுபத்தி நாலு கோடி வருஷம் ஒன் டே ஓகே இது பிரம்மாஜியோட வருஷம் முன்னாடி சொன்னி கணக்கப்பட்டது கோடி வருஷம் பிரயம் அவருடைய அதாவது அவர் மூர்ச்சு இருக்கிறது சிருஷ்டி அவர் தூங்கிறது பிரளயம் ஓகே அப்ப டோட்டலா எட்நூத்தி அறுபத்தி நாலு கோடி வருஷம் ஒன் டே பிரம்மாஜியோட ஒன் டே எயிட் குரோர்ஸ் இயர்ஸ் புரிஞ்சதுல ஓகே இது இதுக்கு பேரு இதுக்கு பேரு கல்பம் பேரு இதுக்கு பேரு கல்பம் அந்த கல்பம் ஏழு விதமான கல்பமா பிரிக்கிறோம் டோட்டல் கல்பம் பிரம்மாஜிய ஆயுச ஏழு கல்பமா பிரிக்கிறோம் டோட்டல் பிரம்மாஜியோட ஆயுஷ ஏழு கல்பமா பிரிக்கிறோம் அது ஞானம் வச்சுக்கோங்க அப்போ ஒரு சதுரயுகம் இன்ட்டு ஆயிரம் எட்டு ரெண்டு எட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு எட்டு நூறு கல்பம் சொல்லலாம் प्रमाजोड आयुस ओके डे इन डे सिक्सटी 864 कुरोर् ओके डे 365 एवला त्री सिक्सटी फेट सिक्सटिटी फीवल सरम சம்பத்சரம் ஓகே பிரம்மாஜியோட வருஷத்துக்கு பேரு சம்பத் சரம் பேரு ஓகே பிரம்மாஜியோட ஆயில் எவ்வளவு அப்படின்னா எட்நூத்தி கோடி இன்ட்டு முன்னூத்தி கரெக்ட் ஏதோ கொஞ்சம் புரியுற மாதிரி எயிட் சிக்ஸ்டி போர் குரோர்ஸ் ஒன் டே அது இன்ட்டு அவருடைய ஆயுசு நூறு ஓகே பிரம்மாஜியோட ஆயுசு செவன் கல்பா ஆர் பிரம்மாஜியோட ஆயுசு பிரம்மாஜிக்கு வந்து பாதி வயசு நடந்திருக்கா சோ கிட்டத்தட்ட போர் கல்பா முடிஞ்சது இப்ப பிரம்மாஜியோட வயசு ஐம்பது ஓகே ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஓகே இந்த பிரம்மாஞ்ச விஷயமா ஏழு கல்பா பேரு அதுல வந்து இப்ப நாலாவது கல்பம் நடந்து இருக்கு ஓகே அதுக்கு பேரு சுவேத்தவராக கல்பம் சுவேதவராக கல்பம் பேரு கரெக்டா இப்போ டோட்டலா சமப் பண்ணி சொல்ற பாருங்க இது ஒரு ஐடியா இப்ப கொடுத்துருல்ல இப்ப டோட்டலா ஐடியா சொல்ற பாருங்க அதாவது டோட்டலா ஐம்பதாவது சம்பத்சரம் இப்ப நடந்து இருக்கு து சம்பரம் நடக்கிறது சம்பரம் ஒரு ஒரு சம்பத்சரம் ஒரு பிரம்மாஜுட ஒரு வருஷம் கிளியர் ஆச்சு அப்படின்னா ஒரு வருஷம் எவ்வளவு இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஓகே அப்ப பிரம்மாஜு ஒரு நாள் என்றது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் தௌசண்ட் ஒரு நாள் கொண்டு வந்தது அந்த எயிட் மல்டிபிளை பண்ணிக்கணும் ஐம்பதாவது சம்பத் ஓகே தலை சுத்திரமா இருக்கு ரசு கல்பமா பிரிச்சாச்சு செவன்த் கல்பம் ஓகே இப்ப இருக்கிறது நாலாவது கல்பம் ாக கல்பம் இப்ப இருக்கிறது பத்ரி போறீங்களா அங்க சொல்லாம் கல்பம் அப்படிலாம் காதல கேட்டுக்கோங்க என்ன சொல்றான் கேட்டுக்கோங்க என்ன கல்பம் பிரம்மாஜ ஆய்வு என்னன்னு நடுல ஓகே அப்புறம் மண்மந்திரம் ஏழாவது மண்மந்திரம் நடந்து ஏழாவது மண்மந்திரத்தில் என்ன மண்மந்திரம் வைவஸ் வைவஸ்வத்த மன்மந்திரம் இந்த மண்வந்தருக்கு பேரு வைவஸ்தன் மந்திரம் அவர் என்ன சொல்வாரு சம்பத் கல்பே வைவஸ்தன் மந்திர அப்படி சொல்வாரு மண்வந்திரம் என்ன எழுபத்தி ஒரு சதுர்யுகம் ஒரு மன்வந்திரம் எழுபத்தி ஒரு சதுர்யுகம் ஒரு மண்மந்திரம் ஓகே இந்த பதினாலு மனுக்கள் சொன்ன பதினாலு மனுக்கள் ஆட்சி பிரியோட ஒரு நாளோட வாழ்க்கை பதினாலு மனுக்கள் ரூல் பண்றாங்க அந்த பதினாலு மனுக்கள் ஒரு மனுக்களோட வாழ்க்கை இருக்க எழுபத்தி ஒரு சத்துர்யுகம் அதுக்கு பேரு ஒரு மண்மந்திரம் பேரு ஓகே அப்ப பதினாலு மனுக்கள் செவன்டி ஒன் நியர்லி தௌசண்ட் சத்துர்யுகம் வரும் அப்புறம் அதுல இப்ப நடந்து ஏழாவது மண்மந்திரம் வைவஸ்தன்வந்திரம் அதுல இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் நடந்து இன்னும் இந்த இருபத்தி எட்டுல பாக்கி போட்டீங்கன்னா இருபத்தி ஒரு சதுர்யுகம் முடிஞ்சுனா அது வந்து அடுத்த எட்டாவது மண்வந்திரம் வந்துடும் சரியா சரி ஓகே என்ன இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் இது எத்தனாவது கலியுகம் எண்பத்தி எண்பத்தஞ்சாவது கலியுகத்துல ஐநூத்தி பத்தாவது வருஷம் கலியுகம் கலியாப்தி ஓகே இது சித்திரை வைகாசி மே டூ தௌசண்ட் எயிட் அப்போ மொத்தமா சொல்றதா இருந்தா இப்ப சொன்னதெல்லாம் ஒரே லைன்ல சொல்ற கேளுங்க இப்படி சாப்பிடுற நேரத்தில் கொள்ளணுமா இனி நம்மளுடைய போர்பாதர் பற்றி கேவலமா பேசக்கூடாது அவ்வளவு கணக்கு வச்சிருக்கா புத்தி ஐம்பதாவது சம்பத்சரம் நாலாவது கல்பம் ஏழாவது மண்மந்திரம் பைவஸ்த மண்மந்திரம் இருபத்தி எட்டாவது சதுரயுகம் எண்பத்தஞ்சாவது கலியுகம் ஐயாயிரத்தி நூத்தி பத்தாவது வருஷம் சர்வதாரி ஆண்டு வைகாசி மாசம் இப்படி சொல்ல இதை போட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் நான் இன்னொரு ரிப்பீட் பண்ணுவேன் ஐம்பத்தாவது ஐம்பதாவது சம்பத்சரம் நாலாவது கல்பம் ஏழாவது மண்மந்திரம் வைவஸ்த மண்மந்திரம் பிராக்கெட்ல இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் அந்த இருபத்தி எட்டாவது சதுர்யுகத்தில் இருக்கிற எண்பத்தஞ்சாவது கலியுகம் அந்த எண்பத்தஞ்சாவது கலியுகத்துல வருஷம் நமக்கு வந்து கலியுகத்துல எத்தனை வருஷம் இருக்கிறது நாற்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இருக்குல்ல கலியுகம் டோட்டல் அதுல ஐயாயிரத்தி நூத்தி பத்தாவது வருஷம் ஐயாயிரத்தி நூத்தி பத்தாவது வருஷத்துல வருஷம் இப்ப நம்ம கொண்டாடுற மனுஷ வருஷம் சர்வ சர்வதாரி ஆண்டு மாசம் சித்திர மாசம் தேதி வைகாசி வைகாசி மாசம் தேதி ஒன்னாம் தேதி நேரம் பன்னெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் அவ்வளவுதான் இருக்கு அப்ப இப்ப இப்ப விஷயம் என்னன்னா சயின்ஸுக்கு வருவான் சயின்ஸ் இப்ப கிட்டத்தட்ட இந்த ஐம்பதாவது வயசுல இருக்கிற இந்த நம்பர் இருக்க எயிட் சிக்ஸ்டி போர் குரோர்ஸ் சயின் உற்பத்தி ஆகி பிக் பேங்க் தியரில அவங்க ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க அந்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒத்து வருது கிட்டத்தட்ட ஒத்து வருதுன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒத்து வருதுன்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கா இல்ல நம்ம சாஸ்திரம் முன்னாடி சொல்லிருக்க நம்ம சாஸ்திரம் சொன்னத யின் கொஞ்சம் கொஞ்சமா ஒத்து வராங்க நமக்கு இருக்கிறது இதுக்கு மேல போன இருக்கிறது நான் போல அடுத்தது போயிடுறேன் ஓகே அதுல வந்து நாலு நட்சத்திரம் சமய சடங்கு ரிச்சுவல்ஸ் அது எதிர்காலம் இதெல்லாம் இருக்கிறது இதுல நீங்க வேதாந்தத்துக்கு வந்து கவலைப்படக்கூடாது வேதாந்தத்துக்கு பியூச்சரும் கிடையாது பாஸ்டும் கிடையாது ஒன்லி பிரசண்ட் அதனால பிரசண்டும் கிடையாது என்ன குழப்ப கரந்த காலம் எதிர்காலம் உள்ளவனுக்கு தான் நிகழ்காலம் கரந்த காலமும் நிகழ்காலம் இல்லைன்னா எதிர் நிகழ்காலமும் கிடையாது இருக்கிறது ஒரே காலம் காலம் காலமற்றது பிரம்மம் அந்த பிரம்மன் அதனால அதை நம்ம போறோம் அதனால இவ்ளோ நீ கத்திருந்தா கூட அது அபராவித்யா நீ இவ்வளவு தலை சுத்திர கணக்கு பண்ணிருந்தா கூட அது அபராவித்யா சப்தக் அபராவித்யா அர்த்தக்ஞானம் பராவித்யா அப்படி சொல்றது நமக்கு ஜோதிஷம் நிருத்தம் இதெல்லாம் சொல்லி பார்த்தோம் வேற என்ன விட்டுப்பா இருக்க இதுல கல்பம் ஓகே கல்பம் கல்பம் விட்டு போயிருக்கேன் கல்பத்தி ஒரு ஐடியா கொடுத்துற மாதிரி கல்பம் கணக்கு ஓகே கல்பசூத்திரம் கல்பசூத்திர பெரிய பெரிய ஆள் போதர் லாகவனசர் சத்யாசாடர் பாரத் அக்னிவேஷர் இவங்கெல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்தவங்க ஆட்சாலாயினர் சாங்காயினர் சுக்ல யஜூர் வந்து கார்த்தியாயினர் அப்படி எல்லாம் பெரிய பெரிய ஆள் இருக்காங்க சாம வேதத்துக்கு வந்து யாரு கௌதமஷா ராணா யானியா தலவகாரா அதாவது லாக்கியாயனர் திராக்கியம் ஜெர்மினிஷியம் இவங்கெல்லாம் கல்பசூத்திர பெரிய பெரிய கல்பசூத் பண்ணிருக்காங்க போன பருவத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணினோம் இதுலாம் கிரகெல்லாம் அந்த கல்பசூத்திரத்துல கல்பசூத்திர்தான் நாற்பது சம்ஸ்காரங்கள் வருது நம்ம குழந்த இருந்து சீமந்தம் பண்றோம் இந்த சீமந்தம் பண்றதுல இருந்து கர்ப்பையில் பண்றோம் அதுக்கப்புறம் வரைக்கும் நாற்பது விதமான சம்ஸ்காரம் இந்த கல்பசூத்திரத்திலாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே அப்புறம் ஆத்மா குணங்கள் குணங்களை பத்தி சொல்றது தயை பொறுமை பொறாமையின்மை தூய்மை பிடிவாத மின்மை இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறது பிடிவாத மின்மை தெரியுது மை நிரசை இதெல்லாம் கல்பசூத்திரத்தில் வரக்கூடிய டீச்சி பண்றது அது இதெல்லாம் வந்து கல்பசூத்திர நமக்கு ரிச்சுவல் சம்பந்தமான ஐடியாஸ் எல்லாம் சொல்லக்கூடியது சம்ஸ்காரத்தை குணத்தை பத்தி சொல்லக்கூடியது இது கல்பசாஸ்திரம் கல்பசாஸ்திரம் பெரிய சாஸ்திரம் ஓகே சோ இந்த மாதிரி சாஸ்திரம் அனைத்து சாஸ்திரமும் அபராவித்யா இந்த ஆறு அங்காணி அப்ப பராவித்யா இது அதை பத்தின விளக்கம் நம்ம அரிதுவார ஆரத்தி முடிச்சுட்டு வந்து அங்க வேண்டிக்கிட்டு வாங்க ஏன்னா பராவித்தியா என்றது கொஞ்சம் டஃபா இருக்கும் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம் இந்த கோடி அந்த கோடி அப்புறம் போய் இன்ட்ரெஸ்டா போய் கேல்குலேட்டர் அந்த செல்போன் போட்டா வராது அதுக்கு அவ்வளவு நம்பர் அங்க இடம் இல்லை அதனால மீதி விஷயத்தை நம்ம போயிட்டு வந்து பார்க்கலாம் ஓர்ணமத பூர்ணமிதம் பூர்ணிய பூர்ணமாய பூர்ணமேவிஷா गुरुभ्यो வோரு நமஹ வோ